அவர்கள் உங்களுக்கு ஒப்பிடும் போது இவ்வுலகில் வாழ்வது அசரில் இருந்து சூரியன் மறை வரை உள்ள நேரம் போன்றதே ஆகும் தௌராத்திற்குரியவர்கள் தௌராத் வழங்கப்பட்டார்கள் நடுப்பகல் வரை அவர்கள் வேலை செய்து ஓய்ந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கீராத் கூலி வழங்கப்பட்டார்கள் பின்னர் இஞ்சில் உடையவர்கள் இஞ்சில் வழங்கப்பட்டார்கள் அவர்கள் நண்பகலில் இருந்து வரை வேலை செய்து அவர்களும் ஓய்ந்தார்கள் அவர்களும் ஒவ்வொரு கீராத் கூலி வழங்கப்பட்டார்கள் பின்னர் நாம் குரான் வழங்கப்பட்டோம் அசரிலிருந்து சூரியன் மறையும் வரை நாம் வேலை செய்தோம் இரண்டு கீராத் வழங்கப்பட்டோம் எங்கள் இறைவா இவர்களுக்கு மாத்திரம் இரண்டு இரண்டு கீராற்றுகள் வழங்கியுள்ளாய் எங்களுக்கோ ஒவ்வொரு கீராத் வழங்கியிருக்கிறாய் நாங்கள் அவர்களை விடவும் அதிக அளவு என்று இரண்டு வேதக்காரர்களும் கேட்பார்கள் இறைவன் உங்களின் கூலியில் எதையும் நான் குறைத்திருக்கிறேனா என்று கேட்பான் அவர்கள் இல்லை என்பர் அது எனது நான் விரும்பி வழங்குவேன் என்று இறைவன் விடையளிப்பான் இதை அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குறிப்பு கீராக் என்பது உகது மலையளவு தங்கம் என்று வேறு ஹதீஸ்களில் விளக்கம் கூறப்படுகிறது